வணக்கம் நாள் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினியின் பொதறிவு குவியலுக்காக மணிக்கொடி நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஆந்திர பிரதேச மாநிலம் அக்டோபர் பதினைந்தாம் தேதி ரைத்து பரோசா என்கிற திட்டத்தை தொடங்க உள்ளது இரண்டு இந்தோனேசிய நாடு சுரபயா என்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது மூன்று உலக முதலீட்டாளர்கள் உச்சி மாநாடு ஸ்ரீநகரில் நடைபெற உள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று அருணாச்சல பிரதேசத்தின் புதிய தலைமை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் இரண்டு விசாரணையில் சிறந்து விளங்குவதற்கான மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பதக்கம் வழங்குதல் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது மூன்று எந்த ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளில் பெண்கள் டி கிரிக்கெட் சேர்க்கப்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது நன்றி மீண்டும் சந்திப்போம்